الحمد لله نحمده ونصائده ونصطع صده ونصطع صده ونصطع صده ونصطع صده ونأعوذ بالله من شعور أنفسنا ومن سيئات أمالنا من يحمل الله سلام دين له ومن يجينه سلاحا دين له نشهد وأن لا إله إلا الله ونشهد وأن محمد ربه ورسوله أرسله من هذا ودين حص يجهره وللدين كله متقبلنا شهيدا تقبل الله تعالى في تعليم مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم لا يفتنكم الشيطان فما أخرج ابايك من الجنه يرجون أن هما لباسهما للمري ويريهما فواؤاتهما அல்லா கலா புகைந்து அவனது இறுதித்துடன் முகம்மன் முஸ்தபா சல்லாஹல்லம் அவர்கள் தேர்வும் அன்னவர்களது தோழர்கள் குடும்பத்தவர்கள் திகழ்ந்தவர்கள் அனைவர் பேருந்தும் செலவாசம் சலாமல் செய்ய வந்து அல்லாஹாலி நிலவியார்களே அல்லாவுக்கு மட்டும் பயந்து அவனது கட்டளைகளை ஏற்றி அவன் விளக்கியவைகளை அதிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கு தெரிவி அல்லாஹாலாக நிலவியார்களே கண்ணியமான ஒரு மாதத்தின் நடுப்பு வகித்து வந்திருக்கிறோம் இந்த மாதத்தின் அனைத்து சிறப்புகளையும் உலகிலும் வறுமையிலும் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹும் சதா என் அனைவரையும் ஆற்றிருந்த வேண்டும் இந்த மாதத்திலே நோன்பு நூற்றி இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டு அழுக்குருவாரை அதிகமாக ஓதி விளங்கி தான தர்மங்கள் செய்து ஏழைகளையும் வரியோர்களையும் கவனித்து சவுபா இஷ்டேபார் செய்ய தசாத்தை கொடுக்கும் இன்னும் இந்த மாதத்தின் என்னென்ன நச்சயங்களையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நட்சயல்களையெல்லாம் செய்து இந்த மாதத்தின் அனைத்து பேர்களையும் பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியில் தளராது நோயாவில் தோர்வடையாவில் ஈடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் ரமணானோடு ஒரு முக்கியமான விடயத்தை தொடர்பு படுத்தி இந்த சுக்குமாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்றார் அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே செய்தான்களுக்கு விலங்கிடுவதாக அருமை தூதர்சன் அல்லாஹு மலையினர் நினைத்தார் இந்த மாதத்தில் அல்லாஹு தாலா செய்தான்களிடமிருந்து ஒரு இயற்கையான பாதுகாப்பை பெறுகிறான் அச்சையர்களை அதிகம் செய்வதற்கும் அல்லாவுடைய தீனின் பக்கம் ஒரு முஸ்லீம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பை கொடுப்பதற்காக ஆனால் ஏனைய பதினோரு மாத காலங்களில் ஷெய்தானுடைய திருவிளையாடல்களிலிருந்து ஒரு மனிதன் தப்ப முடியாது பதினோரு மாத காலம் செய்தானுடனான உறவு பலமாக இருக்கின்ற ஒருவர் ரமலானில் மாத்திரம் செய்திடமிருந்து கிடைக்கின்ற விடுதலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியாது செய்தானை எல்லா காலத்திலும் நாங்கள் தூரத்தில் வைத்திருக்கிறேன் செய்தான் எவ்வாறு எங்களை நெருங்குகிறான் அவன் எங்களை நெருங்குகின்ற வழிகள் என்ன என்பது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் நன்றாக விளங்கி இருக்க வேண்டும் அவன் எங்களுடைய வாழ்க்கையில் நுழைகின்ற வாய்கள் எல்லாவற்றையும் அடைத்துவிட வேண்டும் அடைத்து அவரிடமிருந்து சதாவு பாதுகாப்பை பெறுகின்ற ஒருவர்தான் நிரந்தரமான விமோசனத்தை எல்லாவுக்கால அவனத்திலே பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வகையில் செய்தான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறான் அவரிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த சுற்றுமாவிலே சுருக்கமாக பார்க்கிறோம் அல்லா உத்தாரா ஆதமுடைய சந்ததிகள் அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறார் ஆதமுடைய மக்களே செய்தான் உங்களை சித்தனாவின் சுழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் உங்களுடைய தந்தையை சுயக்கத்திலிருந்து வெளியே வெளியேற்றியவன் வெளியேற்றியது போல எப்படி வெளியேற்றினான் அவர்களுடைய மானத்தை அவமானப்படுத்தி அவர்களுடைய ஆடைகளை கலைந்து அங்கிருந்து அவன் வெளியேற்றினான் அவனும் அவனுடைய போத்திரத்தவர்களும் உங்களை அவதானித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது அந்த செய்தான்களை ஈமான் இல்லாதவர்களுடைய கூட்டாளிகளாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் அவங்க யாரு ஈமான் இல்லாதவங்க சைத்தானுடைய கூட்டாளிகள் யார் என்பதை எல்லாம் இங்கு சொல்லுகிறான் இந்த அழுப்புரான் வசனங்களிலே சொல்லப்படுகின்ற குறிப்புகள் குறிப்புகளை எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செய்த உறவு ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த சுற்றுபா அண்ணா சுட் யார் ஈமான் சொல்லாதவர்கள் வயதா பாலு பாஹித்தன் பாலு வஜதா லைஹா அபா வல்லாஹூ அமரநா பிகாதா அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்தால் எங்களுடைய மூதாதையர்கள் இப்படி செய்வதை கண்டோ அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் சொல்லுவார்கள் மூதாதையர்களை தாண்டி போய் அல்லாவே இப்படித்தான் செய்ய சொன்னான் புல் இன்னாகா உங்களுடைய பஷம் அதையே சொல்லுங்கள் அல்லாஹாலா கெட்டைகளை நிலவுவதில்லை வாழ்க்கையில் நிறைய தவறுகளை சந்தித்து ஒன்று அது அல்லா சொன்னது என்றோ அல்லது எங்களுடைய மூதாதையர்களை இப்படித்தான் செய்தார்கள் என்றோ சொல்கிறார்களே அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் அவர்களுடைய கூட்டாளிகளாக செய்தியிருக்கிறோம் என்று அல்ல சொல்றார் செய்தானோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு இடம் என்ன தெரியுமா அல்லாவுடைய வழிகாட்டல்களை விட்டுவிட்டு முன்னோர்கள் மூதாதையர்களை பின்பற்றுகின்ற ஒரு நிலைக்கு போனார் அவர்களை அல்லாஹ் செய்தானின் கூட்டாளிகள் என்று சொல்லுங்கள் எனவே எந்த விஷயமா இருந்தாலும் மூதாதையர்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி அல்லாடும் பல்லாடு ரசூலம் என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க என்று பார்க்கிற ஒருவர் தான் பெற்றவர் அந்த இடத்துல எல்லாரும் விற்கிறோமாம் இல்லை என்றால் மூதாதையர் என்ற இடத்திற்கொத்தர் போவாராக அவர் செய்தானோடு போகிறார் என்று சொல்றார் அத்தகைய அவர்களுடைய கூட்டாளிகளாக ஜெய்தான்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று எல்லாரும் சொன்னார் வல்லாவுடைய வழிகாட்டலில் அல்லாவுடைய சூதரின் வழிகாட்டலில் இருந்தோம் விலகி செல்ல முடியாது விலகி சென்றால் அவர் செய்தானோடு செல்லுகிறார் என்று சொல்லலாம் இந்த விஷயத்தை இன்னொரு குரான் வசூலித்து அல்லாவுக்கு அலாப்படி சொல்லி செல்வி கொண்டவர்களே காப்பியர்களை பார்த்து கொண்டவங்களை பார்த்து நீங்கள் இஸ்லாமத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்துக்குள்ள மொத்தமா வாங்க இஸ்லாமத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு பகுதிக்கு ஒரு பகுதியை விட்டுறாம இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வாங்க முழுமையா வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்னு தெரியுமாத்ததுவா தித்தா செய்தானின் அச்சுவை பின்பற்றி செல்லாதீர்கள் அதாவது இஸ்லாமத்தின் ஒரு பகுதியை செயல்படுத்தினால் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இஸ்லாத்துல ஒரு பகுதியை நீங்கள் விட்டால் அந்த பகுதியில் செய்தானோடு சேர்ந்திருக்கிறீர்கள் அவருடைய அடிச்சுவத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லலாம் இஸ்லாமத்தில் முழுமையா வாங்க கொள்கையில இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிற மாதிரி நோன்பு நோக்கின்ற விஷயத்தின் இஸ்லாத்துக்குள்ளே வந்த மாதிரி தசாத்தில் வாங்க ஹஜ்ஜில் வாங்க குடும்ப வாழ்க்கையில் வாங்க வியாபாரத்தில் வாங்க உறவுகளில் வாங்க அரசியலில் வாங்க எல்லாத்துலேயும் விசார்த்துக்குள்ளே வாங்க இஸ்லாத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல உற்றுச்சு அங்கால போறீங்களா அதை செய்தாந்த அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதாகும் அடுத்த வசனம் நல்லா தத்தா குத்துவாத்தி அடிச்சுடை அடிச்சுவடிகளை பின்பற்றி செல்லாதீர்கள் அல்லாவிடமிருந்து முழு வாழ்க்கைக்குமான தெளிவான வழிகாட்டுகள் வந்ததற்கு பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சரிக்கு போவீங்கன்னு சொன்னா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எல்லா வல்லமையும் படைத்தவன் அறிந்தவன் ஞானம் உள்ளவன் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல் எங்கே சரிக்காதீர்கள் எந்த இடத்திலும் அல்லாவுடைய வழிகாட்டல்கள் பையனாத்துக்கள் அவனுடைய தெளிவான போதனைகள் வந்து சரித்து வலுத்து சென்று விடாதீர்கள் சென்றால் நீங்கள் இந்த உலகத்தினும் சாதித்துவிட முடியாது அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறீர்கள் அவனுடைய அறிவில் அறிவின் அவனுடைய அறிவிலிருந்து நீங்கள் மறைந்திருக்க முடியாது என்ற உண்மையை எல்லாம் சொல்றேன் அங்கும் செய்துடைய அலிச்சுவட்டை பின்பற்றி செல்லிருந்தவர் யார் இஸ்லாத்தின் பரிபூர்ணமாக நுழையாமல் ஒரு பகுதியிலே நுழைந்து இன்னும் ஒரு வெளியே நிற்கின்றனர் என்று எல்லாம் சொல்றேன் மற்றொரு இடத்திலே அல்லாவுத்தாரா இந்த உண்மையை சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லுகிறார் அலந்தர இனநவீன அண்ணகும் இணைக்கோமா உஞ்சின அபியே நீங்கள் கண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க அவங்க உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நீமான் கொண்டதாக உங்களுக்கு முன்னால் அந்த நதிமார்களுக்கு இறக்கப்பட்டதையும் நீமான் கொண்டதாக சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இணைத்துவிட்டு செய்ய போறவேளை வேறூனோ தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி தாபூசிடம் அவர் செல்கிறார் அல்லாவுடைய வழிகாட்டலை அடிப்படையாக வைத்து வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாத அத்தனை பேருக்கும் மொத்த பெயர் தான் அது ஒரு மனிதனாகவும் இருக்கலாம் ஒரு குழுவாகவும் இருக்கலாம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் எல்லாருடைய வழிகாட்டலை வைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாதவர்கள் வழிகாட்டாதவர்கள் அத்தனை பேருக்கு மொத்த பெயர் சாகு உங்களுக்கு இறக்கினதையும் நீமான் கொண்டோம் உங்களுக்கு முன்னால் இறக்கினதையும் நீமான் கொண்டோம் என்று சொல்லுகின்ற சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற போது தீர்ப்பு கேட்டு செல்லுகிறார் நிராகரிக்க சொல்லிதான் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தீர்ப்புக்களை வாழ்க்கையிலே விட்டுவிட்டு வேறு தீர்ப்புக்களை நோக்கி செல்லுகின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து அல்லா கடைசியா அவர்களை படுமோசமான வழிகேட்டிக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் செய்தார் அல்லாவுடைய வழிகாட்டல்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை விவகாரங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்ளாதவர்கள் அவர்களை செய்தான் அழைத்து செல்கிறார் செய்தான் என்ன விரும்புகிறான் நீண்ட தூரம் அவர்களை வழிகேற்றிக் கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று அல்லாஹ் அப்ப செய்தானோடு கைகோர்த்துக் கொண்டு செல்வது என்பது இந்த வசனங்களிலிருந்து செய்தோடு கைகோர்த்துக் கொண்டு செல்வது என்பது அல்லாவுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு செல்வதா அல்லாவுடைய வழிகாட்டலை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அந்த வழிகாட்டலுக்கேற்ப வாழ்வதும் தான் செய்தானை நிராகரிக்கின்றூக்கை நிராகரிக்கின்ற ஒரே வன் அப்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது இந்த செய்தானிய தலி திட்டங்களை உலகத்தில் இல்லாம செய்து அல்லாவுடைய தீனை எல்லா மக்களும் பெறுகின்ற ஒரு நிலைமையையும் ஏற்படுத்த நாங்கள் மட்டும் எங்கள வாழ்க்கையில செய்தானு அல்லாத மார்க்கத்தின் வழிகாட்டுல்களுக்கேற்ப வாழ்ந்துவிட்டு போனால் போதா இந்த மார்க்கத்தை உலக மக்களின் மார்க்கமாக மாற்ற ஒரு கிராமத்தில் வாழ்கின்றவர்கள் அந்த கிராமத்தில் எல்லா மக்களுடைய மார்க்கமாகவும் இந்த மார்க்கத்தை மாற்றிற எல்லாரையும் செய்தார்கள் இருந்து பாதுகாக்கிறார் அப்படி பாதுகாக்கின்ற முயற்சி இருக்கிறதே அதற்குத்தான் தீன் பணி என்று எல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுத்தான் செய்யப்பட வேண்டும் எல்லோரையும் இருந்தும் தாகூசுகளிலிருந்தும் ஜாகிமியத்துக்களில் இருந்தும் பாதுகாத்து சூய இஸ்லாத்தின் பக்கம் மனிதர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் இந்த உலகத்திலிருந்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அடிமை தலைகளில் விடுதலை செய்து அல்லாவுக்கு மட்டும் அடிமைப்பட்டு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு மக்களை கொண்டு வருவதற்காகவும் இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு மகத்தான பணிதான் அல்லாவுடைய அந்த பணியை செய்கின்ற விஷயத்திலும் சைத்தான் வந்து குறிப்பிடுவார் இவ்வளவு நேரம் சொன்னதே சாதாரண மக்கள் இஸ்லாத்துக்கு வரவிடாம செய்தான் செய்ய தில்லு இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டவர்கள் அவங்களை அங்காரம் தடுப்பான் கொஞ்சமாவது தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டவர்கள் தொடர்ந்து அதனை எடுத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் அவர்களை சைத்தான் அடுத்த கட்டத்தில் வந்து கொடுப்பான் சைத்தான் மிகவும் சந்திரசாலி அவன் யாரை எந்த எந்த விதத்தில் வழி கழிக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் அவன் உண்மையிலே ஒரு அறிவார் எனவே எல்லோரை பொதுவாக மக்களை அல்லாவுடைய வழிகாட்டலின் பக்கம் வராமல் தடுப்பதுதான் அவன் செய்த முதலாவது அப்படி வந்தவர்களை அல்லாஹுக்காரா அல்லாவுடைய பாதையில் தொடர்ந்தும் செல்லவிடாமல் தடுப்பதற்கு வேறு சூழ்ச்சிகளை அவன் செய்கிறான் அப்படி தடுக்கின்ற முயற்சி பற்றி அல்லாஹாலா சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்றாங்க அந்த பாதையில் போறதுக்கு பயத்தை ஏற்படுத்துவார்கள் ஆகவே அல்லாட தீனுக்காக விளைக்கிறது சிரமப்படுறது வேலை செய்கிறது தியாகங்கள் செய்யறது அத ஒரு ாக அல்லாம பயம் காற்று வேலையை அவன் மாற்றுவான் முகது யுத்தத்திலிருந்து அல்லாவுடைய சூதர்சனம் அல்லாவுடைய சில அவர்களும் அவர்களின் தோழர்களும் ஒரு படு தோல்விற்கு பின்னால் மதீனா வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வருகிறது மீண்டும் மதீனாவை தாக்குவதற்காக எதிரிகள் ஒன்று திரண்டு வருகிறார்கள் என்று அதை பற்றி நல்லா சுகான்னு சொல்றார் அல்ல வீர காதலகும் இன்னது ஜமகூலகும் பக்தும் மீண்டும் உங்களை தாக்குவதற்காக எதிரிகள் அணி திரண்டு இருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்ன போது அவர்களுடைய ஈமானை அது மேலும் அதிகரிக்க செய்தது அச்சுறுத்தல் வருகிறது என்று சொன்ன போது அது பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அது அவர்களுடைய ஈமனை அதிகரிக்க செய்தது சொன்னார்கள் அந்த நதித்தோழர்கள் அல்லதுமே எங்களுக்கு போதுமானவர் உதவி செய்வதற்கு அவனை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் மீண்டும் தோல்வி அடைந்திருந்த அந்த நிலையில் அடுத்த காற்றுதலை எதிர்கொள்வதற்காக தயாரானவர் அல்லா அவர்களை பற்றி சொல்கிறார் அவர்கள் அல்லாவுடைய பேரந்து திரும்பினார்கள் மேற்கொள்ளப்படவில்லை மொத்தமா ஒரு இதுவான அவர்கள் உண்மையிலே எந்த அச்சமும் இல்லாமல் மீண்டும் தங்களுக்கு முன்னால் வந்த அச்சுறுத்தலை எதிர்கொண்டு முன்னேறிய அந்த பாதையை அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பின்பற்றி சென்றார்கள் அருள் கூறியவன் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் பாதையில் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த சவால்கள் வந்தாலும் அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து பின்வாங்காமல் தைரியமாக செல்லுகிறார்களே அவர்களுக்கு தான் அல்லாவுடைய பேர் அங்கு சொந்தக்காரர்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் புலை நடுங்குவார்கள் தொடை நடுங்குவார்கள் இந்த பாதையிலே போனால் தங்களுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்களை பற்றியும் அடுத்த மனிதர்களிடமிருந்து வருகின்ற கதைகளை பற்றியும் சேவை இல்லாத விமர்சனங்களை பற்றியும் நினைத்து நடுங்குவார்கள் அல்லாஹ் சொல்றான் இந்த மாதாடி செய்தார் அங்க யார் நினைக்கிறான் செய்தான் இருக்கிறான் என்ன செய்யறான் அவனுடைய கூட்டாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறான் போயிடாதீங்க சம்பந்தப்பட்ட வரும் உங்களை பற்றி நிதனங்கள் எல்லாம் வந்துரும் நீங்க பாவிப்புளை தாங்கிக் கொள்ள வேண்டி வரும் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு பயம் காட்டி புடிச்சு வைக்கிறான் போவாதீங்கன்னு சொல்லி இருக்கிறான் மார்க்கத்தையே விளங்காதவர்களை மார்க்கத்தின் பக்கம் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார் வந்தவர்களை மற்றவங்களுக்கு போல உங்களுக்கு பயன் காட்டி உங்களுக்கு ஆபத்து வரும் பிரச்சனை என்று தடுத்து பிடித்து வைத்திருக்கிறார் அல்ல சொல்றான் பலாபூகும் இந்த செய்தான்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்க மூதியுங்களா இருந்தால் எனக்கு மாத்திரம் பயப்படுங்கள் எனவே இந்த அச்சம் யாருடைய உள்ளங்களில் வேலை செய்கிறதோ அல்லாவுடைய தீனை வாழச் செய்ய வேண்டும் அதற்காக நுண்ணால் செல்ல வேண்டும் அங்கு வருகின்ற தவற்கள் எதுவானாலும் எதிர்கொள்ள வேண்டும் உயிரே போனாலும் போகட்டும் அல்லாவுடைய தீன் வாழ வேண்டும் அதற்காகத்தான் நான் வாழ வேண்டும் அல்லாவுடைய தீ வாழ வேண்டும் அதற்காக நான் காக வேண்டும் அந்த லைரி அல்லாத ஒரு உள்ளத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் செய்துடைய பயத்துக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்த உள்ளவன் அங்கேயும் வந்துடும் அது மட்டுமல்ல பயத்தை ஏற்படுத்தி வறுமையையும் அச்சுறுத்துகிறான் வறுமை வந்துடும் சொல்றான் இந்த பாதையில் போனா செலவழிக்கும் இனத்திலவழிக்கணும் தண்ட உயிரையும் கொடுக்க வரும் உடமைகளை கொடுக்க வரும் உழைப்பை கொடுக்க வேண்டி வரும் நேரத்தை கொடுக்க வேண்டி வரும் அறிவை கொடுக்க வேண்டி வரும் ஆற்றல்களை கொடுக்க வேண்டி வரும் திறமைகளை கொடுக்க வேண்டி வரும் இந்த உலகம் கொடுக்க வேண்டி வரும் எனவே வருவ வந்துடும் என்று அவன் அச்சுறுத்துகிறான் அச்சைத்தான் பக்க செய்தான் உங்களுக்கு வருவையை வாக்களிக்கிறான் வருவ வந்துடும் சொல்றான் கூட்டிருக்காக்சா அப்படி வறுமையை அச்சுறுத்தி இன்னொரு அவன பகுதிக்கு கொண்டு போறதுக்கு அவன் முயற்சிக்கிறானே அவன் தீய தவறான உங்களுக்கு ஏழுகிறான் ஆண்டு கும்பம் சுரத்த மின்ஹூலா அல்ல அவனுடைய மவுபுறத்தையும் சேரலையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் செய்துடைய வாக்குக்கு நீங்க வாக்க நம்புறீங்களா அல்லாஹுடைய வாக்கு நம்புறீங்களா நீங்க முன்வாங்க இந்த பாதையில் இறங்குங்க இயாங்க செய்யுங்க கொடுங்க அர்ப்பண அர்ப்பணிங்க அல்லாவுடைய நீரை வாழ்க்கைங்க இழப்புகள் வராது மவுபுறத் கிடைக்கும் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் இந்த மாதத்தில் மவுபுறத்தும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாவுக்கு ஆலாபுரத்தில் எதிர்பார்க்குவோம் துவா செய்வோம் மௌபுரத் கிடைக்கும் வேலையை செய்ய சொல்றா சொல்ற அடுத்த வசனத்தின் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறான் அறிவு ஞானத்தை எல்லா நாடியவர்களுக்கு கொடுக்கிறார் யாருக்கு இந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர் எல்லையில்லாத நண்பர்கள் கொடுக்கப்பட்டவர் ஆவார் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர யாரும் இந்த பேருண்மைகளை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் பயமுறுத்துறா வருமா வரும் என்று சொல்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் வரும் என்று சொல்றார் அது விளங்குது அல்ல கௌசுலத்தை சொல்றான் சுழர்க்கத்தை சொல்றான் அது விளங்குறீங்க அது விளங்குதில்லைன்னா என்ன பொருள் அறிவு ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்படவில்லை வாக்களிக்கிறது விளங்குது விளங்குதல்ல என்றால் பொருள் அவர்களுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்படவில்லை அது கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்தில் மிக பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்குத்தான் இந்த உண்மைகளை உணர்ந்து உணர முடியும் என்று அல்லாத்தாலா குறிப்பிடுகிறார் அங்கும் செய்தித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறான் எப்படி விளையாடுகிறான் என்பதை அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டு அல்லாவுடைய ஜீவிக்காக செலவழிக்கவானா வரும்பந்துடும் அர்ப்பணிக்கவான உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் யார் இருக்கிறாங்க உங்களோட விவகாரங்களை உங்களோட சொந்த வேலைகளை பார்க்கறதுக்கே ஆள் என்றெல்லாம் செய்தான் எங்களை ஆசை காட்டி பயமுறுச்சி எங்களுக்கு அல்லாவுடைய பாதையிலிருந்து பாதையில் செல்வதற்கு தடை விதிக்கிறானே அதே நேரம் செய்தான் இன்னொரு வேலை செய்ய நல்லா செலவடிங்கன்னு சொன்ன நல்லா செலவடிங்க தானாள செலவரீங்க எதுக்கு உங்களோட சொந்த விஷயங்களுக்கு ஒரு கல்யாணம் வந்தா ஒரு வைபவம் வந்தா ஏதாவது ஒரு தடல் குடல் என்று வீட்டிலே ஏதாவது வந்துவிட்டால் தங்களுடைய சொந்த வீடுகளை கட்டி எடுப்புகின்ற விஷயத்திலே மாளிகைகள் அமைக்கிறதுக்கும் அதற்கு அலங்காரம் செய்வதற்கும் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்கும் எத்தனையோ செலவுகள் வரும் எந்த அச்சமும் இல்லாமல் செலவழித்து சொல்லி எல்லாம் சொல்லுவார் இங்க தர வான சொல்லுவார் இங்க சொல்லுவான் மரும வந்திரோ இறங்கிறாதீங்க உங்களுக்கு விமர்சனங்கள் வரும் பெற்ற பேர் கேட்க வேண்டி வரும் இதெல்லாம் அல்லாவுடைய தீனின் பக்கம் வருகின்ற போது சேத்தான் சொல்லுவான் அழகா ஆனா சொன்ன வாழ்க்கையில் அப்படி அல்ல அள்ளி கொட்டுங்க விரயம் செய்யுங்க அல்லாஹ் சொல்றான் இந்த முப்திரின் காணும் கூட ஊதார்த்தனம் செய்கிறார்களே விரைவம் செய்கிறார்களே தங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றிற்கு பள்ளியள்ளி செலவு செய்கிறார்களே செய்தானின் தோழர்கள் அவர்கள் செய்தோழர்கள் செய்தான் என்ன செய்வான் தன்னுடைய ரொம்ப நிராகரித்த அவன் தன்னுடைய தோழர்களையும் நிராகரிக்க வைப்பதற்கு இந்த வழியை கையாள அங்க செலவழிக்க வானான்னு சொல்லுவார் இங்க செலவழிங்க தாராளமான சொல்லுவான் இது சைத்தானுடைய திருவிளையாடல் இந்த செய்தானுடைய சதிகளை எல்லாம் விளங்கிக் கொள்ளாமல் வாழுகின்ற வழியில வாழ் போகின்றோம் அது மட்டுமல்ல நல்ல வழியில செலவு செய்ய தூங்குவான் செய்தான் நல்ல வழியில செலவு செய்வதற்கு சீத்தான் தூங்குவான் ஆனால் ஒரு அங்க ஒரு விசத்தை அதுல கலந்துடுவான் கலந்து சொல்லுவான் நல்ல வகிக்கும் செலவு செய்வான் சொன்னார் வல்லதை கூட அன்பாலகா அவர்களுடைய செல்வங்களை மற்றவர்களுடைய புகழுக்காக செலவு செய்கிறார்களே வலாய் மீனூடில் இவர்கள் அல்லாவையும் வறுமை நாளையும் நீமான் கொண்டவர்கள் அல்ல இவர்களுக்கு என்ன நடந்து தெரியுமா கலீனா செய்தான் யாருடைய கூட்டாளியாக இருக்கிறானோ அவனை விட மோசமான கூட்டாளி வேறு யாருமில்லை அதாவது செலவு செய்யுங்க அல்லாட பாதையில என்று எப்படி தூண்டுவான் அல்லாஹ் உற்சாக செய்ய அல்லாவை நம்பி மறுமையை நம்பி சுயத்தத்தை நம்பி அல்லாவுடைய வெகுமதிகளை நம்பி செலவு செய்யுங்கன்னு அல்ல மனிதர்களை நம்பி அவர்களுடைய பாராட்டை நம்பி புகழ மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதை அவர்களை பார்த்துமல்லா சொல்கிறான் அவனை விட மோசமான நண்பர் யார் என்று அல்லா கேட்கிறார் சகோதரர்களே இதையெல்லாம் தாண்டி அல்லாவுடைய தீவை இறைநாட்ட வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் மேல வந்தவங்க அவங்கள வேறொரு வழியில வழிகடுப்பார் இதையெல்லாம் இந்த சொன்ன பூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல வந்தாங்களே அவங்கள வேறொரு வழியில் அவன் வழி கடுப்பான் எந்த போனாலும் எந்த தராஜாவுக்கு உயர்ந்தாலும் அங்கு செய்தான் வருவார் விட மாட்டார் தரஞ்சாக்களுக்கு போகாமலே இருக்கிறவங்க அவங்களை பத்தி என்ன சொல்றது அடுத்தடுத்த தரஞ்சாக்களுக்கு போய்கொண்டிருப்பவர்களையே செய்தார் அண்ணன்ன படித்தரத்தில் வைத்து பிடிக்கிறார் அவர்களை ஒரு பிடி பிடித்து தன்னுடைய பாதைக்கு அவர்களை அழைத்து வருகிறார் முன்னால் சொன்ன இந்த தடைகளை எல்லாம் தாண்டி சிலர் மேலே வந்துவிட்டார் அல்லாட தீனின் பக்கம் வந்திருக்கிறார்கள் முழுமையாக அவர்கள் ஏசிக்கிறார்கள் விளங்கினதையெல்லாம் செய்கிறாங்க அவற்றோடு பயமும் அவர்களுக்கு இல்லை செலவும் செய்யறாங்க மனசுக்காக செலவு செய்யவும் இல்லை அவர்களுடைய பேர் ஊற்றி அவர்களை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை யார் அவங்களை ஏசினாலும் பேசினாலும் தூட்டினாலும் அது அவர்களுக்கு ஒரு பொருட்டுமல்ல இப்படி எதுவுமே அவங்களை பாதிக்கிறது அப்படி ஒரு அந்தஸ்துக்கு வந்தவர்களை செய்தான் நிறுவாரா இல்லை அங்கே வந்து இன்னொரு அப்படி ஒன்று சேர்ந்தவர்களை எல்லாம் பிரித்து குழுக்களாக்கி அவர்களுடைய உள்ளங்களிலே வேற்றுமைகளை ஏற்படுத்தி பொறாமைகளையும் பகையையும் குரோணங்களையும் வளர்த்து அவங்களை யார் சனி யார் சிலை என்ற பிளவுகளும் பயங்கரமான பிரச்சனைகளும் பூதாகரமாக எடுக்கின்றன அங்க வந்து செய்தான் நல்லா விளையாடுற அல்லாவுடைய தூதர் தன் மண் அராதூக வாலம் இந்த வாசம் இருக்கிற இடத்துக்கே போகிறார்கள் வாசம் அடிக்கிற இடத்துக்கு போகணும் கூட ஒருத்தர் என்ன செய்யணும்னு தெரியுமா முஸ்லீம் சமூகத்தை ஒரு அமைப்பாக ஒரு ஜத்தாக ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சுவர்க்கத்துக்கு போகணும் இது சுவர்க்கத்துக்கு போகணும் என்று கேட்கிற மாசமும் தான் தான் சுவர்க்கத்துக்கு போகணும் என்று கேட்கிற மாசம் தான் சைத்தானிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கேட்கிற மாசம் தான் சைத்தான் எங்கெங்கெல்லாம் இருக்கிற அல்லாவுடைய சொல்ற இங்க சொல்றது ஒரு ஜமாத்த அல்ல இங்க ஒரு ஜமாத்தை அல்ல தமிழிக் ஜமாத்த ஜமாத் இஸ்லாமிய அல்ல முஸ்லீம் ஊமத் என்ற ஜமாத்தை அந்த ஜமாத்தை எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்துங்க அதனோடு இணைவெருங்கள் பற்றி அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இருக்கிறான் இதிலிருந்து பிரிந்து செல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனோடு இந்த தீன் பணியை செய்றதுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓரணியாக இதுல சேர்ந்து அப்பதான் சொக்கம் போயிடும் யாராவது தடைகளெல்லாம் தாண்டி அல்லாவுடைய தீன உலகத்தை நிலைநாட்டுவோம் வந்தாலே அவங்களுக்குள்ள விரோதங்களையும் புரோதங்களையும் ஏற்படுத்தி நானா நீ ஆன்ற சண்டையை மூட்டுறேரம் வெளிச்சண்டை ஓய்ந்தாலும் உலச்சண்டை ஓயார் சில நேரங்களில் வெளிச்சண்டை நடக்கும் சில இடங்களில் உள்சண்டை நடக்கும் பனிப்போரும் செய்கிறார் வெளிப்போரும் செய்கிறார் முஸ்லீம்கள் ஒரு அமைப்பாக ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே வாழ்கிறேன் பிரிஞ்சு இந்த சமூகத்தை துண்டாடுறதுக்கு இஸ்லாம் என்பதை அனுமதியும் தரவில்லை அப்படி ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறார்கா அதை செய்தான் அவரோடு இருக்கிறார் அவர்தான் அந்த வேலையை செய்கிறாரு பொருள் இந்த செய்தான அது மட்டுமல்ல இன்னொரு உதாரணத்தின் மூலம் நினைக்கிறேன் ஒரு ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆடு விலகி போனா அந்த ஆட்டை லேசாக ஓனாய் பிடித்துக் கொள்ளு அது மாதிரி இந்த முஸ்லீம் உமத் என்ற ஜமாதத்தில் இருந்து யாராவது உடனே வெளியிட போனாங்கன்னு சொன்னால் அவங்களை செய்தான்னு செய்த மனிதர்கள் எல்லாரையும் அல்லாவுத்தாலா மனுஷர்ல எழுப்பி ஒன்று சேர்க்கிற அந்த சம்பவத்தை சொல்றத்தை சொல்றேதான் அழகான ஒரு உண்மையை சொல்றான் பாருங்க அழகான ஒரு உண்மையை சொல்ற அல்லாவுடைய அதிகாரிகள் புத்தகங்கள் எழுத்தார்கள் ஏதாவது அத்தனை செய்தாண்ட பாதிப்புல இருந்து விடுதலை பெற்று எங்களை பாதுகாத்துக் கொண்ட தக்குவாதாரிகள் அவங்களையெல்லாம் அல்லா எப்படி ஒன்று சேர்ப்பான் செய்தாண்ட வலையில சிக்கி விலகி போனாங்களே அவங்கள எப்படி ஒன்று சேர்ப்பான் ஒரு செய்தியை அற்புதமாக அல்லா கூறாங்க சொல்றேன் அன்னா இந்த நாங்கள் அன்றைய தினம் ரஹ்மானிடத்திலே முத்தகளை கூட்டமாக ஒன்று சேர்ப்போம் கூட்டமா ரஹ்மானிடத்தில முத்தகீன்களை ஒரு கூட்டமாக கொண்டு வந்து ஆனால் பாவிகளை எப்படி ஒன்று சேர்ப்போம் தனித்தனியாக கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற கூட்டமாக கொண்டு வந்து சேர்ப்போம் ஏதாவது உலகத்தை கூட்டமாக இருந்தார் இவங்கெல்லாம் உடச்சிக்கிட்ட தனித்தனியாக போனார்கள் பாவிகளை நரகத்துக்கு தனித்தனியாக கொண்டு வந்து சேர்ப்போம் புத்ததீன்களை ரஹமானிடம் சூர்த்தமாக கொண்டு வந்து சேர்ப்போம் இந்த முந்தின செய்தாண்ட சூழ்ச்சிகள் இருந்தெல்லாம் தப்பி அல்லாவுடைய தீவின் வழியிலே மிகவும் கத்திரமாக நின்றார்களே அவங்க எந்த ஜமாத்த இருந்தாலும் பரவாயில்லை அவங்க ஒரு ஜமாத்த அவங்க எத்தனை ஜமாத்துகள் இருந்தாலும் சரி அவங்களால் இந்த சமுதம் பழுதாக இந்த சமூக பாதிப்படை சமூக நன்மை பெற்றமான கொண்டு வந்து சேர்ப்போம் ஒரு கூட்டமாக கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லிட்டு பாவிகளை தனித்தனியாக நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்போம் இந்த அவ்வளவு விஷயங்களை ஒன்று சேர்த்து அல்ல அழுக்குரானில் யாத்திரீரே எங்களை பார்த்து அருமையினாளில் அல்லாஹ் ஒரு விழா இருக்குகிறான் இந்த செய்தானுக்கு பின்னால போகவாளாம் என்று நான் சொன்னேன் நீங்க கேட்டீங்களான் ஒரு கேள்வி கேள் அலம் அவசர இலைக்குஞ்சா பணி ஆதம் ஆதனுடைய மக்களே உங்களோடு நான் ஒரு செய்யலையா அல்லாஹ் தாவது செய்தான் செய்தித்தான வணங்காதீங்க அவனுக்கு அடிப்பணியாதீங்க அவன்கின்னால போவாதீங்க அவனுக்கு கட்டுப்படவான அவனுக்கு அடிப்படையவான அவனை வணங்கவான எனக்கு கட்டுப்படுங்க எனக்கு அடிப்பண்ணுங்க எனக்கு வழிபடுங்க என்னை வணங்குங்க சொல்லையா முஸ்தகில் அதுதான் நேரான வழி என்று நான் உங்களுக்கு சொல்லி வைக்கவில்லையா கேப்பான் இந்த செய்தாண்ட சூழ்ச்சிகள் எல்லா தங்களை பாதுகாத்துக் கொண்டு தப்தி வந்தவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் இந்த விழாவுக்கு அல்லாவுடைய முன்னிலையிலே பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்ப சேத்தானுக்கு பின்னால் போனது உண்மைத்தான் அல்லா எங்களை மீண்டும் இந்த உலகத்துக்கு ஒருமுறை அனுப்பி வை நாங்கள் உனக்கு பின்னால் வருகிறோம் என்று சொல்லுவார்கள் அது காலம் கடந்து ஞான அந்த அறிவுக்கு அல்லாஹ் தாலாவிடத்தில் இருந்த மதிப்பும் கிடையாது அந்த அறிவை இங்கேயே பெற்று சரியான வழியிலே செய்தாண்டை பின்பற்றி செல்லாமல் எங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ள முயற்சிப்போமானால் நாங்கள் வெற்றி பாதையில் இருக்கோம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹாலாவில் நல்லதான ரமணான்ல செய்தாண்ட விருந்து அல்லாஹ் விடுதலை தருகிறான் என்றால் அது ஒரு தற்காலிக விடுதலை மற்ற பதினோரு மாசமும் இந்த செய்தான் சும்மா அவருடைய அட்டகாசங்களையும் திருவிழா விளையாடல்களையும் தான் சொல்பவர்கள் அலர்த்திக் கொள்கின்றவர்கள் எல்லாம் மனிதர்களிலும் ஜிண்களிலும் இருக்கின்ற இந்த செய்தான்களின் அட்டகாசங்களை தான் பேசுகிறார் ஆனால் அந்த செய்தான செய்திருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்ன வழிகள் அல்லா எங்களுக்கு அழகாக காட்டி கொண்டிருக்கிறார் இது ஒரு சில முக்கியமான இடங்களை மாத்திரம் தொட்டு காட்டுகின்ற ஒரு முயற்சி தான் செய்தானுடைய இன்னும் ஏராளமாக இருக்கின்றன முக்கியமான சில இடங்களை செய்தான் எங்களை பிடித்து இழுக்கின்ற சில இடங்களை உங்களுக்கு இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கிறேன் ஆனால் செய்தான் இன்னும் எத்தனையோ இடங்களிலே எங்களிடம் வந்து கொண்டேதான் இருக்கிறார் ரெண்டு பேருடைய உழவுக்கு மத்தியில் அவர் குறுக்கிடுவார் குடும்ப வாழ்க்கையிலே குறுக்கிடுவார் வியாபாரத்திலே மேஜங்கள் வலுப்பினால் அடுத்த இடங்களில் எல்லாம் சைத்தானுடைய வலையில் வலிக்கு விழுவது ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்த முக்கியமான இடங்கள்ல வலுக்காம நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றால் சைத்தானுடைய தீங்குகள் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறலாம் ரமணானின் பெற்ற பாதுகாப்பை தொடர்ந்து அடுத்த பதினோரு மாத காலங்களையும் பெற்று அந்த கடிபடிகள் சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் விடுதலைப் பெற்று நேரான வழியில் செல்லுகின்ற அந்த காத்தியத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் தந்தாரம் குறிவானாக